வணக்கம் 29, மே இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உக்கா யானை குஜராத் மாநிலத்தில் உள்ளது இரண்டு கொல்கத்தாவில் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் உள்ளது மூன்று இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட சூப்பர் சோனிக்கு ஏவுகணை பிரம்மோஸ் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் இரண்டு கவிஞர் கண்ணதாசன் எந்த படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் மூன்று மனித உடலின் இரண்டாம் இதயம் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்